جاهدوا بأموالكم وأنفسكم في سبيل الله صدق الله مولان العظيم قال النبي صلى الله عليه وسلم لوجدت أن أقتل في سبيل الله ثم أحيا ثم أقتل ثم أحيا ثم أقتل إلى آخر الحديث أو كما قال عليه السلاة والسلام اللهم الذي ياره ليه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 50 பிரச்சாரம் செய்யப்பட்ட கொச்சப்படுத்தி காட்டுங்க தீவிரவாதிகள் உсама பின் ல Laden யார கொண்டார்? சாம் ல Laden யார கொண்டார்? இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ப்ரூஃப் பண்ணவா ஆலத்தாரே என்று முல்லாவர் சொல்கிறார். ஆனால் ப்ரூஃப் இதுவரைக்கும் கொடுக்க முடியின்னு. அந்த 2 எம்.பி.சியை நாச படுத்தினாங்க யாரோ. அதற்காக வெண்ணி ഇவ்வளவு போராட்டம். ഇவ்வளவு കടുപ്പ് വരാല സഹോദരങ്ങളെ. ఏ? எது கொஞ்ச குஞ்ச పడతానా? இஸ்லாத்து கொஞ்ச పడతానా.സ്ലാத்துல വീന്നുള്ള ഉള്ളదాన్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 அராதை வாற ислам recibந்தாக அதைசронத்اط கோடாக renderலTop வ sporுgrav வாறiałemனி programmes dragon Burada ம eyeshadow Bonnie மற்று புருகளைப் புருTu reagkraft raging coworkers லிogether பார்த்துமிடு vịுத்து découvrirுத Kirsty ofereட்ட 스� Croat 우리가 whipping redenை ந activatingovy дор Gimme 시간이ICE ஓ ராத் Vergaraちゃん சப்பானி 모습 raining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 நெட்வொர்க்கும் கம்யூனிகேட்டரும் தரவு சமாடன செல்பேசி அன்று சவுலத்துக்குப் போறதுக்கு அலை இந்தங்க படிப்புல இருந்தாங்க ஆனா அவங்க போதியுறதாகே உடவத்துக்கு வந்தாங்கன்னா மக்களை கொண்டு வந்தால மக்களை திட்டாத் பிரவணப்படுத்த இது யாரும் சொன்ன கிராஸ் சொல்லுதுல இது என்ன காதுல கலக்கறவாலே சாத்துக்கு லாங் ஏ சாத்துக்கு மாலே கலக்கு அவ வர இல்லை நீங்க ஒரு படுத்துல இருந்து அப்படிதா உங்களுக்கு ஒரு டெக்ஸ் வந்து தாங்க நாங்கள் அடிப்படையை மாற்றோம் உங்களால்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 நிம்மதியாக நவியுடைய